اللهم صل على محمد و صلاه و سلام على شفه الانبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين اما بعد يقول الله تبارك وتعالى في كلامه العظيم اعوذ بالله من الشيطان الرجيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان وان جاء منكم الشهرط اللي يصم وان جاء مريضا او على سفر فانتهتم من ايام اخرى يريد الله بكم اليسرا ولا يريد بكم العسرا وليكملوا العده وليكبر الله على ما هداكم ولعلكم تشكرون واذا سالك عبادي عني فاني قريب اجيب دعوه الداعي اذا دعان فليستجبوا لي وليؤمنوا ب لعنهم يرشدون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من الذي دعى قول الزور والعمل به فليس لله حاجه في يدع طعامه وشرابه وهو البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم الا قول مغلشي مهما لو نهى الله سبحانه وتعالى وروانك وركاكم பலாத்தனும் கருணையும் சலாமெனும் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் அல்லாஹுடைய கட்டளை ஏற்று அவனது இல்லமாம் பள்ளி வாயிலே ஆரம்ப நேரத்திலேயே ஒன்று குழுமையிலும் அல்லாஹுவின் நல்லேசர்களே எங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹோவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை என்ற அளவு எடுத்து நடக்கும்படியும் அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை முற்றாக தவிரும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் நான் வப்ரிய செய்து கொள்கிறேன் அன்புரைந்த அல்லாஹோ நல்லடியார்களே அலைகு செல்லம் ஷாபானுடைய இறுதி பகுதியில் மக்களை நோக்கி சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு மகத்தான பரக்க பொருந்திய மாதம் வந்துவிட்டது அது பரபல்லும் செய்யாம ஹூ அதிலே நோன்பு வைப்பதை அல்லாஹு கால உங்களுக்கு பரவாக்கினான் சுலகம் செய்யாமல் அயாலே அதிலே இரவுகளில் நின்று வணங்குவதை அல்லாஹும் நான் உங்களுக்கு சுண்ணத் தாக்கி இருக்கிறேன் என்றார்கள் யாரெல்லாம் அதிலே நோன்பு நோற்று இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்னே அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றார்கள் சொல்லலா அலி செல்லம் அன்புமையல்லாகவே நடிகார்களே மேலான ஒரு மாதம் ஒரு பரதுக்கு எழுபது பரதுடைய கூலிகள் கிடைக்கின்ற மாதம் இதே ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றினால் ஒரு பறவை நிறைவேற்றியது போன்ற கூலி கொடுக்கப்படும் என்றார்கள் சொல்லலாம் அலி செல்லம் இதே போன்ற நடுப்பகுதியை ராமச்சாகவும் நடுப்பகுதியைப்பாகவும் இறுதி பகுதியை எடுக்கும் என நார் நரகத்திலிருந்து விடுதலைக்காகவும் வைத்திருக்கிறான் இந்த இரவுகளில் எத்தனை மக்களை அல்லா நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான் என்றால் ஒவ்வொரு இரவிலும் பத்து லட்சம் மக்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்றார்கள் செல்ல இறுதி இரவில் ரமலா இறுதி இரவில் எவ்வளவு மாதத்திலும் விடுவிக்கப்பட்டார்களோ அந்த அளவு மக்கள் நரக வேதனையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்றார்கள் சொல்லலா அழிச்சலம் அல்லாஹிடத்தில் அதிகமாக நாங்கள் கேட்க வேண்டிய விடயங்கள் அதிகமாக எதனை நாங்கள் கேட்க வேண்டும் எதை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் எதனை அதிகமாக மொழிய வேண்டும் என்பதை சொன்னார்கள் சொன்னார்கள் இந்த மாதத்தில் களிமா தாயிலாக இல்லல்லா இந்த களிமாவை அதிகமாக மொழிய வேண்டும் இல்லல்லா என்று சொல்லும் பொழுது அல்லாஹூ மாத்திரம் தான் வணக்கத்துக்குரியவன் அவன் தான் எல்லாவற்றையும் நடாத்தி கொண்டிருக்கிறான் அவனுடைய நாட்டம் இல்லாமல் அணுவும் அசைய முடியாது அப்படியான ஒரு நாங்கள் விசுவாசித்து இருக்கிறோம் அவன் தான் எங்களுடைய ரப்பா இருக்கிறான் என்ற அந்த உண்மையான உன்னதமான அந்த எண்ணத்துடன் நாங்கள் எங்களுக்கு அல்லாவுக்கு ஆட தந்தது போதுமானது எங்களுடைய கரியர் எங்களுக்கு போதுமானது நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல நாங்கள் யாரிடமும் கடன் வாங்க வேண்டியவர்கள் அல்ல யாரும் நமக்கு வழிகாட்ட தேவை இல்லை இந்த மார்க்கம் நமக்கு பரிபூர்ணமான வாழ்க்கை திட்டம் பரிபூர்ணமாக நமக்கு அல்லாவுக்காட இந்த சரியத்தை பூர்த்தியாக்கி தந்தான் இதனுடைய ஆரம்ப கருத்தாக்கள் இதிலே எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளை நிறைவேற்றினார்கள் இந்த சரியத்தை நான் பொருந்தி கொண்டேன் அல்லாவிடத்திலிருந்து மார்க்கமாக இந்த பொருந்தி கொண்டேன் எனவே இந்த மார்க்கத்துக்கு வெளியே எதிர்ப்பு நான் தேவைப்பட மாட்டேன் என்று அந்த உறுதியுடன் களிமாவை பொழிய வேண்டும் கலிமாவுடைய நமக்கு புரிய வேண்டும் நாங்கள் இஸ்லாத்துடைய இந்த களிமாவை மொழிந்துவிட்டு யார் யாருடையதோ வழிமுறைகளை நமக்கு கொள்வது என்பது இது நாங்கள் எந்த சரியத்தை எடுத்திருக்கிறோமோ எந்த சரியாவை பின்பற்றுகிறோமோ அதனை கேவலப்படுத்துவதாக அமைகிறது இரண்டாவது அதிகமாக எங்களுடைய மன்னிப்பு தேடுவது செய்வதுல்லா செல்லும் காட்டி தந்திருக்கிறார்கள் நிறைய பார்கள் இருக்கின்றன இவைகளை நாங்கள் அதிகமாக மொழிய வேண்டும் அன்பு வைந்த லாக நிலையார்களே ஒரு நாளைக்கு மேலால் செய்ய நீை கபூல் செய்ய கூடியவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹூவிடம் வேண்ட கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அப்போ அறிவிக்கிறார்கள் அன்புரையன் அல்லாஹு நேரடியார்கள் அதிகமாக அல்லாஹுடத்தில் அல்லாத காலத்திலும்பார்கள் என்றால் நாங்கள் யார் எங்களிடம் நாங்கள் உள்ளங்கால் வரை இருபத்தி நான்கு மணி நேரமும் உடைநடை பாவனையில் அல்லாஹுக்கும் மாறுபாடு செய்த பாதிகள் நபிமான்கள் பாவமே அற்றவர்கள் ஒரு நாளைக்கு எழுபது அல்லது நூறு விடுத்த செய்கிறார்கள் என்றால் அந்த அல்லாஹு அதற்கென்று நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்கென்று உட்கார வேண்டும் நாங்கள் போகின்ற வருகின்ற வழிகளில் எல்லாம் செய்கிறோம் பளிமா சொல்கிறோம் சு கீ செய்கிறோம் விக்ரு செய்கிறோம் என்று எங்களுடைய பாதத்துகள் பரிபூர்ணப்படுபவை அல்ல அவைகளுக்கு அந்தந்த நேரத்துக்குரிய கூலிகள் பெறலாம் கொடுக்கப்படும் ஆனால் எங்களுடைய உண்மையான யதார்த்தமான பாதத்து என்பது அதற்காக நாங்கள் உட்கார வேண்டும் அதற்காக நாங்கள் அமர வேண்டும் நாங்கள் அல்லாஹூக் என்று அமர்வது இதைத்தான் நல்லா வழிபார்க்கிறான் நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம் நாங்கள் எங்களுடைய குடும்ப வேலைவட்டிலே ஈடுபடுகிறோம் நாங்கள் பிரயாணங்கள் செய்கிறோம் இவைகளிலே உள்ள இந்த எங்களுடைய செயல்கள் அனைத்துக்குமாக ஒதுக்கிய நேரத்தில் சும்மா இருக்கின்ற நாவை சிக்ரு செய்ய வைப்பது என்பது இது இருக்கத்தான் வேண்டும் என்றாலும் அல்லஹு சாரா வழி பார்ப்பது அல்ல உள்ளத்துக்கும் சா இஸ்தேர் உள்ளத்தால் நடைபெறுகிறதோ எதன் மூலமாக வருந்தி கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறதோ எந்த நேரத்தில் அல்லாஹூட்டான அடியானுடைய சௌபாவை கபூல் செய்வான் என்பதை அந்த அடியான் நினைத்து பூரித்து அமர்ந்து அல்லாஹு இடத்திலே சௌபா செய்வானோ அப்படியான உன்னுடைய அல்லாஹ் கபூல் செய்கிறான் ஒரு சௌபா பபுல் செய்யப்படுவதற்குரிய சில நிபந்தனைகள் இருக்கின்றன அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருந்தால் யாருடையதாவது பொருளை அபகரித்திருந்தால் யாருடையதாவது ஏதாவது காணி பூமிகளை பிடித்திருந்தால் யாருக்காவது நான் கடன் கொடுக்க வேண்டி தள்ளுபடி செய்து இப்பொழுது அவர் அதனை அறவிட முடியாத கடனிலே சேர்த்திருந்தால் உதாரணம் எங்களுடைய பாசையில் சொல்வதான கொள்ளு போட்டிருந்தால் இல்லை என்றால் நாங்கள் யாருக்காவது ஏசி இருந்தால் துன்புறுத்தி இருந்தால் மன நோவுப்படியாக பேசியிருந்தால் இல்லை என்றால் யாரை பற்றியாவது தீபத் பேசியிருந்தால் புறம் பேசியிருந்தால் அதாவது தன்னுடைய சகோதர முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி கழுவி இருந்தால் இப்படியான பலவிதமான பாவங்கள் இருக்கின்றன அன்பு நல்லாக நேரடியார்களே இப்படியாக அடியார்களுடன் சம்பந்தப்படுகின்ற பாவங்களை நாங்கள் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்காமல் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க நாங்கள் பார்க்கிறோம் இன்று மீடியாக்களில் வாட்ஸ்அப்பில் இல்லை என்றால் ஏதாவது ஒரு இணையதளத்திலோ பேஸ்புக்கிலோ எழுதிவிடுகிறார்கள் மதான் வந்துவிட்டது எங்களுடைய ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் நீங்கள் மன்னித்து விடுங்கள் இது என்ன மன்னிப்பு இதனை நீங்கள் மன்னிப்பு கேட்பதாக நினைத்துக் கொள்வதானால் அது மனமே உச்சகட்டமாக இருக்கும் அப்படியான எந்த மன்னிப்பு கேட்டல் முறையும் இஸ்லாத்தில் கிடையாது தமது படுகோனிடம் போய் அவனிடம் சொல்ல வேண்டும் என்னால் தவறுகள் உங்களுடைய விடயத்தில் நடந்திருக்கலாம் என்றால் சொல்ல நடந்திருந்தால் பண்ணிட்டுக் கொள்ளுங்கள் என்று இவர் விழுந்தும் மண்படாமல் பேசிவிடுவார் பொதுவாக எங்களுடைய சமுதாயம் ஆக பேசி பழகிவிட்டார்கள் அதாவது ஒன்றை உண்மையிலேயே அவர் புரிந்து கொள்ளும் விதமாக ஏதோ இவர் மாத்திரம் புரிந்து கொள்வார் முன்னே முகாச அதாவது முன்னோக்கப்படுபவர் அதனை புரிய மாட்டார் அப்படியான வார்த்தைகளை பேசுவதிலே நம் சமுதாயம் கெட்டிக்காரர்கள் நடந்திருக்க முடியும் என்றாவது சொல்லுங்கள் என்னால் உங்களுக்கு தவறுகள் நடந்திருக்க முடியும் அப்படி நடந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் நடந்திருந்தால் மன்னித்துக் நாங்கள் அல்லாஹனுடைய மூட்டப்பட்ட அந்த நெருப்பிலிருந்து தப்ப முயற்சிக்கிறோம் என்றால் நமக்கு இந்த உலகத்துடைய எந்த செய்தி செய்தியாக இருக்கும் வரட்டு கௌரவங்களும் அவருடைய பெருமையும் அவருடைய தன்னிலை பாடும் அவருடைய ரெஸ்பெக்டும் தவறிலே வைத்துவிட்டால் அங்கே இவருக்கு அந்நியமானவர் இவர் உலகிலே யாரிடமும் எதுவும் கேட்காதவர் இவர் உலகிலே யாரையும் மதிக்காமல் நடந்தவர் எனவே இவரை நாங்கள் மதிக்க வேண்டும் இவரை கேவலப்படுத்தக்கூடாது என்று வர மாட்டாங்க யார் அப்படியாக நடந்தானோ அவனுக்கு தான் முதலாவது தண்டனை கிடைக்கும் பெருமைக்காரர் குழுவில் அப்படியே கல்வியின் தர்ணத்தின் கிபர் யாருடைய உள்ளத்தில் அனுமலும் பெருமை இருக்குமோ அவன் சுழனும் நுழைய மாட்டான் என்றார்கள் அல்லாஹு தாராசு தற்பெருமை என்பது என்னுடைய அணிந்து கொள்கிறானோ அவனை நான் என்னுடைய நெருப்பால் வேதனை செய்வேன் என்று அல்லாஹு தாரா அந்த பெருமை என்பது அணு கூட உள்ளத்தில் இருக்கும் அந்த மனிதனை அவன் நரக நெருப்பால் எல்லாம் சுத்தப்படுத்தப்பட ார பெருமை இந்தியு படைக்கப்பட்டவன் அவ்வருபா அவனுடைய ஆரம்பம் ஒரு இந்திரிய துளி ஹூ ஜிபா அவனுடைய கடைசி செத்த பின் இரண்டு நாள் வைத்து விட்டால் வயிறு வெடித்து புழு அப்படியான ஒரு செடைய கடைசி இவ்விரண்டுக்கும் மத்தியிலே அவன் மலத்தை சுமிந்திருக்கிறான் மலம் வயிற்றிலே இல்லை என்றால் நேராக நிற்க முடியாது அவனுடைய காலங்களில் பொதுவாக அகர் சொல்கைக்கு பின்னால் ஆகளுடைய அந்த தைரியங்கள் மனோ அதாவது அவர்களுடைய அந்த எல்லாம் உடைந்தது போன்றிருப்பார்கள் வெறுமனே ஒரு 13 பதினாறு மணி நேரம் பசி இந்த நிலையில் கொண்டு போய் சேர்க்கிறது என்றால் இரண்டு நாள் பட்டினியில் விட்டால் எப்படி இருக்கும் தான் சரியா இந்த மார்க்கம் கவுமுல் தடுத்திருக்கிறது ஒரு நாள் நோன்பு வைத்து விட்டு செய்யாமல் தார் செய்யாமல் மறுநாள் நோன்பு வைப்பதை இத்திரம் தடை செய்கிறது ஏனென்றால் பலவீனங்கள் ஏற்படும் தார் செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் நோன்பு வைக்க வேண்டும் அது அது கேட்கிறார்கள் ஆரம்பம் ஒரு இந்திரியர் துளி தீ என்று விடுவோம் பட்டால் கழுவி விடுவோம் ஆடையை மாற்றிக் கொள்வோம் கடைசி அவனுடைய முடிவு செத்த பின்னும் மத்தியில வயிற்றிலே மலத்தை சுமந்தால் தான் சக்தியுடன் இருப்பான் வயிற்றில இருப்பது அவனுக்கு என்ன பெருமை என்று கேட்கிறார்கள் அதில் தலைவர்கள் பெரிய பெரிய சாபாக்கள் எல்லாம் தன்னுடைய பெருமை பாராட்டி பாராட்டி உலகை பெற்று பெரியவர்கள் ஹதரத் உமர் பத்தா பிரதி அல்லாடைய அந்த இறுதி சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் பஜருடைய தொழுகையிலே ஒரு ஆழமான ஆயுதத்தால் வயிறு கிழிக்கப்பட்டு விட்டது சாப்பாட்டை போட்டால் அந்த குழாய் வழியை விடும் அது உள்ளே உள்ளே விடாது அது ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படியான ஒரு நிலையில் ஹதரத் உமர் பத்தா பிரதி அல்லா்கள் ஹதரத் இப்ரோ அப்துல்லா ரொம்ப சொல்கிறார்கள் என்னுடைய தந்தையுடைய தலையை என்னுடைய மடியிலே வைத்திருந்தேன் அப்பொழுது என்னுடைய தந்தை என்னை நோக்கி சொன்னார் என்னுடைய தலையை நிலத்திலே மண்ணிலே வைத்து விடுங்கள் சொல்கிறார்கள் நான் தந்தையுடைய தலையை நிலத்திலே வைப்பதற்கு பதிலாக என்னுடைய கரண்டை காலிலே வைத்துக் கொண்டேன் அப்பொழுது திரும்பவும் கேட்டார்கள் மகனே நான் உனக்கு நிலத்தில் வைக்க சொன்னேன் ார்கள்த்திலே வைத்துவிட்டேன் வாயை மண்ணிலே தடவி மண்ணை அவ்வாறு உலர்த்தியவர்களாக சொன்னார்கள் இல்ல உமரே உன்னுக்கு உனக்கு நராகும் உன்னுடைய ரப்பூ உன்னை மன்னிக்காவிட்டால் என்றார்கள் அதற்கு மரதுதான் சொன்னார்கள் நான் சுவர்க்கத்திலே ஒரு பெரிய மாளிகையை கண்டேன் கேட்டேன் யாருடைய சொல்லப்பட்டது இது குறைக்கு வாலிபருடையது நான் இணைந்தேன் என்னுடையது என்று நான் உடைய நாடும் பொழுது இது ஒமர பத்தாம் மாளிகை என்று சொல்லப்பட்டது அப்பொழுது அவர்கள் மஜிலுக்களை அதில் சுமர்வதையானவர்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய அந்த ரோசத்தை நினைத்துள்ளார்கள் சுமாரவதையானவர்கள் தேம்பி தேம்பி அல ஆரம்பித்தார்கள் கேட்டார்கள் அலைக்காக சூழ் அல்லா அல்லாஹுடைய தூதரே நான் உங்களை பார்த்தா ரோசப்படுவேன் என்று கேட்டார்கள் அன்புமே நல்ல அவங்களுடைய சுவத்துக்கு பல தடவைகள் நண்பாராய் சொல்லப்பட்டவர் அதற்கு உமரையத்தில் நீங்கள் பாருங்கள் அதற்கு உமர சொன்ன அபிப்பிராயம் இருபத்தி ஏழு தடவைகள் வகையாக இறங்கி இருக்கிறது உமரூர் சொன்ன அபிப்பிராயம் நபேல சலாசிரிய வந்து ஏதோ அபிப்பிராயம் சொல்வார்கள் மறுநாள் அது குறானாக இறங்கிவிடும் பெண்களுடைய ஆயத்திறங்க <utilisz outs> <ç> அதாவது நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு மேலும் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கும் எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள் அவர்களுடைய முகத்தை மூடிக்கொள்ளுமாறு இதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்கிறார்கள் ஆரம்பி ஆயிரத்தி முன்னூறுக்கு முன்னால் இருக்கின்ற எந்த ஒரு தஃப் இந்த குரானுடைய ஆயத்துக்கு இதற்கு மாற்றமான ஒரு விளக்கத்தை சொல்லவில்லை ஆணித்தரமாக சொல்கிறேன் இந்த புராண ஆயத்திலிருந்து எடுத்து பேச வேண்டும் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிஹெச்டி ஹோல்டராக இருந்தாலும் இங்கே முன்வைக்கிறேன் யாராக இருந்தாலும் சரி இது ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது முழு உலகிலும் போகலாம் தமிழ் பேசும் எந்த உலகில் போய் இதனை கேட்டாலும் இல்லை என்றால் அது டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டாலும் நான் உங்களிடம் இதனை சவாலாக விடுகிறேன் முடியுமானால் குரானுடைய வசனத்துக்கு ஓகப்பட்ட ஒரு தப்தீரை நிறுவட்டும் அன்புடைய நிலையார்களே விளக்கமற்ற சிலர் அவர்களுடைய அறியாமையால் கதைக்கும் கதைகள் இன்று சமுதாயத்தில் பரவி வருகின்றன அன்புடைய நிலையார்களே எனவே ஒரே தபரியில் பத்து நன்மாராய் சொன்னார்கள் நன்மாராய் சொல்லப்படாதவர்கள் கிடையாது யாருக்காவது அப்படி சாபாக்களுடைய விரயத்தில் சுவர்க்கமா இல்லையா என்ற சந்தேகம் வருமோ அவர்கள் தெளிவு பெறாமல் மௌத்தாக வேண்டாம் அப்படியான கொள்கையுடன்பவர்கள் மாட்டார்கள் பெருமைக்காரர்களாக இருந்தார்களா எங்களை போன்று இறுதி நேரத்தில் அதற்கு துமருடைய வார்த்தைகளை பாருங்கள் அன்பு அல்லாஹ் நிலையார்களே இப்படித்தான் ஒவ்வொரு சாபியுடைய நிலைமை நிலையும் மேற்பட்டலாத்து சந்தித்திருக்கிறேன் அவர்கள் அனைவரும் நான் முன்னாள் இருப்பேனா என்று பயந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார்கள் இமாம் ஹசன் பசரிமல்ல அவர்கள் இப்படியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் ஒரு வீடு கட்டுவதற்காக ஒரு ஐந்து பேர் காணியில் ஒரு அரை பேர் கணக்கை மக்களிடம் இருந்து பிடித்து வருகிறோம் அந்த விசாலமான துவக்கம் உலகை போன்று பத்து மடங்கு விசாலமானது இறுதியாக நுழைபோனுக்கு கொடுக்கப்படும் என்றால் நரகத்திலே வெந்து நொந்து சுட்டு இறுதியாக அவனை கழுவி அதுக்கு பின்னால் அவனுக்கு பத்து மடங்கு விசாலமான சுவர்க்கத்தை கொடுக்கிறான் என்றால் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் கணக்கின் மூலமாக அந்த சுவர்க்கம் எங்களுக்கு தடை பெறுகிறது என்றால் எப்போ பயங்கரமான நாம் என்பதை சிந்தித்து பாருங்கள் எங்களுடைய வாழ்க்கை அது வாழ்க்கையை தயார்படுத்துவதற்காக இருந்தால் நாங்கள் எங்களை பெருமைக்காரர்களாக ஆக்கிக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய வரட்டு கௌரவங்கள் எங்களை தடை செய்து வைக்காது மக்களிடம் போய் மன்னிப்பு கேட்பதை விட்டும் அவர்களிடம் எங்களுடைய பாவங்களுக்காக வருந்துவதை விட்டும் எங்களுடைய ஏதாவது ஒன்றை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னால் அதனை செஞ்சு அவனிடம் போய் கழுவும் வரை பாவத்தை நாம் அதிலிருந்து விமோசனம் பெற்று அல்லாஹின் வரை எங்களை விட்டுக் கொடுக்காது அப்படியான ஒரு அல்லாஹுடைய வழிபாடு எங்களில் உருவாகித்தான் ஆக வேண்டும் அன்புரை அல்லாஹின் உடைய நிபந்தனைகளை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தேன் முதலாவது நாங்கள் போய் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது யாருடைய விடயத்தில் எங்களுக்கு ஏதாவது அடியார்களுடன் சம்பந்தப்பட்ட தவறுகள் இருக்கின்றனவோ அப்படி அடியார்களுடைய சம்பந்தப்படாத தவறுகளாக இருந்தால் அவைகளை அல்லாஹுவிடம் செஞ்சு மன்றாடி செய்வது இந்த அடியார்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டாலும் அதனை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் எனவே அடியார்களிடம் கேட்டு அல்லாஹுவிடமும் கேட்பது அடுத்தது இனிமேல் பின்னால் பக்கம் என்ற உறுதி உண்டாகுவது பின்னால் தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தத்தின் பக்கம் பாலை ஆறு பக்கம் ஆக்கி கொள்கிறானோ அவனுடைய சௌபாவை அல்லா பகுறான் எனவே எங்களுடைய சௌபாவுக்கு பின்னால் நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும் அல்லாஹுடம் உறுதி அளிக்க வேண்டும் நான் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் பாவம் செய்ய மாட்டேன் என்ற உறுதிமானம் அளிக்கப்பட வேண்டும் அப்படியான உறுதிமானங்களுக்கு பின்னாலும் மனிதன் என்ற ரீதியிலே ஏதும் தவறு நடந்தால் திரும்பவும் அல்லாஹுவிடம் அதனை புதுப்பிக்க வேண்டும் அன்புரை அல்லாஹு நடிக்கார்களே செஞ்சு மன்றாடுவது பாவ மன்னிப்பு தேடுவது அத்துடன் இந்த மூன்று நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்டால் கபூல் செய்யப்படும் இப்படியான ஒரு சௌபாவை நாங்கள் அல்லாஹுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த ரமலான் அதற்காக வேண்டிய எங்களுக்கு அனைத்து வழிகளிலும் உதவி புரிந்து கொண்டிருக்கிறது அதிகமாக களிமாவை மொழிவது இதே போன்று பாதுகாப்பு தேடுவது இது ரமலானில் நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டிய அமலாக இருக்கிறது இதே போன்று வீணான பேச்சு வீணான செயல் எங்களிடம் விடுபடவில்லை என்றால் வீணான பேச்சு என்றால் தேவைக்கு மிகுதியான பேச்சு இதே போன்று வீணான செயல் என்றால் எங்களுக்கு தேவையில்லாத வேலை இன்று வீணான செயல் என்றால் என்னவென்று உணர முடியாத அளவுக்கு எங்களிடம் வீண் செயல் மிகழ்த்து விட்டது நாங்கள் கிரிக்கெட் பார்க்கிறோம் இல்லை என்றால் யாரோ விளையாடுகிறார்கள் அவர்களை பற்றி பேசுகிறோம் எங்கோ விளையாடப்படுகிறது அந்த விளையாட்டை கேட்கிறோம் பார்க்கிறோம் ரசிக்கிறோம் அதுக்காக வேண்டி நேர காலத்தை செலவழிக்கிறோம் நான் கேட்கிறேன் இந்த செயல்பாட்டில் எங்களுடைய உலக லாபம் என்ன எதுவுமே கிடையாது மார்க்க லாபம் என்ன எதுவுமே கிடையாது ஆசிராவுக்கு என்ன லாபம் எதுவுமே கிடையாது பெருமனே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதனை எல்லாம் அறாமாக்குறான் எது வீண் வேலைக்காக வேண்டி செய்யப்படுகிறதோ அது அறமானதாக இருக்கிறோம் அப்படியான வீண் வேலைகளை மறுக்கின்றவர்கள் தான் மோம்கள் என்று சொல்கிறார் அவர் அரபு மொமின்களுடைய செயற்பாடுகளை அவர்களுடைய நிலைப்பாடுகளை பேசும் பொழுது குரான் சொல்கிறது ஏதாவது பராக்கான விடயங்களை கேட்டால் அதனை புறக்கணிப்பார்கள் என்று குரான் சொல்கிறது அடியா அல்லாஹுடைய அடியார்களை பற்றி ராமானுடைய அடியார்களை பற்றி புகழ்ந்து பேசுகின்ற நீளமாக பேசி அல்லாஹ் தொடரிலே சொல்கிறான் ஏதாவது பராக்கும் விடயங்களில் பக்கம் அவர்கள் சென்றால் சங்கையான முறையில் அதனை விட்டு ஒதுங்கி சென்று விடுவார்கள் யாராவது மூன்று பேர் கைவார் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான்காவது ஆளாக போய் சிரித்து கும்பலமாக நடப்பதல்ல அவர்களை காணாதது போன்று அங்கிருந்து போய்விடுவது அவர்கள் திரும்பவும் கிளறி கணக்கெடுக்காமல் போகிறீர் என்று கேட்டால் அதுவும் செவி மடுக்கப்படாதது போன்று போய்விட்டால் மோமினுடைய அல்லாஹுடைய தொடர்பிலே மிகவும் உறுதி உண்டாகும் அதன் பக்கம் அவன் மீளக்கூடியவனாக இருப்பான் என்பது நட்பண்பு என்பது அதுவதால் ஏற்படுவது புகார் பதிவாகிறது தங்கையான நட்புணங்களை பூர்ணப்படுத்தத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்றார்கள் சரியத்தை பரிபூர்ணப்படுத்துவதன் மூலமாகத்தான் தங்கையான நட்புணம் பரிபூர்ணமாகும் மார்க்கம் எங்கள் இடத்திலே பரிபூர்ணமாகவும் எங்களுடைய பார்வை திரும்பிவிடுமோ எங்களுடைய கேள்வி திரும்பிவிடுமோ எங்களுடைய கல்வி சுத்தமாக விடுமோ உள்ளம் சுத்தமாகிவிடுவோம் எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சீராகிவிடுமோ நாங்கள் அழகான பேச்சு பேசுவோமோ அல்லாஹ் மாறுபாடு செய்யும் விடயங்களிலே ஈடுபட மாற்றோமோ பரிபூர்ணமாக அல்லாவுடைய சரியத்தின் பக்கம் மீளுவோமோ அந்த கட்டத்தில் தான் எங்களுக்கு நட்புணம் பூர்த்தியாகும் பாதையிலே செல்கிறோம் எங்களுடைய பத்து வருடங்களுக்கு முன்னால் பாடசாலையிலே ஒன்றாக படித்த ஒரு ஒரு பெண்மணி முன்னாள் வருகிறார் அவரை பார்த்து இழித்து விட்டு செல்வது அஹ்லாத் அது நற்குணம் அல்ல தூரத்திலே கண்டு விட்டால் அவளை காணவே இல்லாதது போன்று மறைந்து விடுவது இல்லை என்றால் தன்னுடைய பார்வையை தாழ்த்து கொள்வது அஹ்லாம் இது நட்புணம் சரிய எப்பொழுது பூர்த்தியாகிறதோ அப்பொழுதுதான் நட்புணம் பூர்த்தியாகும் எனவே நான்கு பேர் உட்கார்ந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் புறமும் பேசுவார்கள் அடுத்தவர்களை திட்டுவார்கள் பரிகாசம் செய்வார்கள் சத்தமாக சிரிப்பார்கள் சப்தமாக சிரிப்பது இத்தலாக்கிலே அனுமதிக்கப்பட்டதல்ல உங்களுக்கு நினைவு இருந்திருந்தால் இப்படி சப்தமாக நல்லா அப்படியான ஒரு உன்னதமான கரியத்தை பெற்ற நாம் இப்படியான பராக்கான விடயங்களிலே ஈடுபடக் கூடாது எங்களை வீண் என்று அமர்த்தி விடுமோ கரம் விளையாடுவார்கள் விளையாடுவார்கள் என்பார்கள் வாங்குவார்கள் ஆச்சரியமான மக்கள் எந்த வீணான செயல்பாடுகளில் உள்ளவை சொன்னார்கள் வீணான வேலைகளிலும் வீணான வேலைகளையும் வீணான பேச்சுக்களையும் விட மாட்டார்களோ அவர்கள் தாகித்து பசித்திருப்பதில் எந்த புண்ணியமும் இல்லை என்றார்கள் அவர் பசித்திருந்தார் பதினாலு அவர் தாகித்திருந்தார் அவ்வளவுதான் கிடைக்கும் அவருடைய அந்த தாகத்துக்கு பசிக்கு நோன் பென்று பேச உள்ளது அல்ல அவரிடத்தில் அது மாட்டாது எனவே நல்ல பேச்சு என்னுடைய பேச்சு வீட்டுக்கு சென்றால் மனைவியுடன் கதைகிறான் மனைவியுடைய சொல்கையை பற்றி மனைவியுடைய பற்றி விட்டால் பெண்கள் வீட்டிலே குக்கர் ஆகிவிடுகிறார்கள் என்ன ஆச்சரியம் நோன்பு காலம் என்பது ஏழைகளுடைய பற்றிய என்று சொல்கிறோம் ஆனால் வீட்டுக்கு நோன்பு காலத்தில் சாப்பாட்டு பொருட்களை கூடுதலாக கொண்டு போவோமா இல்லை என்றால் நோம் நோன்பு அல்லாத காலத்தில் கொண்டு போவோமா எந்த காலம் பசியில் இருப்போம் என்று முடிவு அந்த காலத்தில் இத்தனை சாப்பாடுகள் பெற்றுக்கொள்கிறோம் யாராவது அரிசியை கொடுத்தால் அதனை எடுத்துக் கொள்கிறோம் கொடுத்தால் அதனையும் எடுக்கிறோம் வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பேக் நிரம்பல் சாப்பாட்டு தாமான் கொண்டு போகிறோம் அதனை பொறித்து ஆக்கி அவித்து டெவல் பண்ணி எதுவெல்லாம் நாக்கு ருசியா இருக்குமோ உள்ள அனைத்தையும் வைத்துக் கொள்கிறோம் ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை எல்லாம் ஒரு போஸ் கோப்பையில் ஒரு போஸ் கோப்பையை வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு லிட்டர் பிடிக்கும் அதிலேயே ஒரு கஞ்சி கோப்பை ஒன்றரை கஞ்சி கோப்பை குடித்தால் ஒன்றரை கஞ்சி கோப்பை அதிலே ஊற்றுங்கள் இரண்டு டம்ளர் தண்ணீர் குடித்தால் அதனை அதிலே ஊற்றுங்கள் ஒரு டிரிங்ஸ் கிளாஸ் குடித்தால் அதிலே ஒன்றை அதிலேயும் ஊற்றுங்கள் ஏதாவது பட்டிஸ்டோல் சாப்பிட்டால் அதிலே ஒன்றை அங்கே போடுங்கள் இப்படி போடுங்கள் நெருமணி தாரம் இரவு சாப்பாடும் என்று நாங்கள் எடுப்பது மாத்திரம் ஒரு போஸ்கோப்பை தாழ்ந்துவிடும் இதற்கு பசியில் இருந்த மக்கள் என்று சொல்வதா வயிறு நிரம்பியவர்கள் என்று சொல்வதா ஆச்சரியமான ஆச்சரியமான நோன்பு அதிலே வேறு பெரிய நோன்பா என்று கதைத்துக் கொள்வார்கள் இது பசியை உணரும் மாதவன் நீங்கள் முடியமானால் ஒரு சிறிய அளவு வயிற்றுடைய அளவு என்பது தொள்ளாயிரம் ஆயிரத்தி இருநூறு எம்எல் உட்பட்டது வயிறு என்பது இறைப்பை இறைப்பை என்பது தொள்ளாயிரம் ஆயிரத்தி இருநூறு எம்எல் உட்பட்டது பெரிய வயிறு உள்ளவர் என்றால் அவர் ஆயிரத்தி இருநூறு எம்எல் ஆ இருக்கும் யார் போட்டு போட்டு நிறைத்து பெருவயிருக்காரன மாறிவிட்டானோ அவனல்ல சாதாரணமான ஒரு மனிதனுடைய வயிறை ஒரு லீட்டருக்கு மேலே நிரப்பாத அப்படியான மக்களுடைய சொன்னேன் அப்படி என்றால் இஸ்லாம் கூறியது பிரகாரம் ஒரு மனிதன் அவன் அவனுக்கு சாப்பிடுவது என்பது ஒரு சில கவலங்கள் போதுமானது முஸ்தத் அகமதுடைய சொன்னார்கள் அதனுடைய மகனுடைய முதுக தந்தை நேராக்கிக் கொள்வதற்கு அவனுடைய அவனுக்கு ஒரு சிறிய சில கவலங்கள் போதுமானவை யாரு தன்னுடைய வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறானோ அவர் தன்னுடைய ஒரு வயிற்றை மூன்றாக பிரித்து ஒன்றை சாப்பாட்டால் நிரப்பட்டும் இன்னொன்றை தண்ணீரால் நிரப்பட்டும் இன்னொன்றை காலியாக விட்டு விடட்டும் ஒரு கஞ்சி கோப்பையை கஞ்சிகோப்பை அங்கே அவருடைய வயிறு மேல்மிச்சமாக நிரம்பும் அவருடைய தராவி காட்டாகிவிடும் சொல்ல முடியாது உடனடியாக ஆதாரம் தேடுவான் எங்களை எல்லாம் கட்டையாக்குவது எங்கே கத்தரிப்பது என்றுதான் யோசிப்பான் ஏனென்றால் வயிறு நிரம்பிவிட்டது உள்ளம் நாசமாகிவிடும் அதே போன்று அல்லாஹுடைய விவாதத்தை அவனை தடுத்துவிடும் கல்பு இந்த கல்பு வயிறு நிரம்புவதால் கேட்டுவிடும் வயிறு எவ்வளவு காலியாக இருக்குமோ அவ்வளவு கல்பு பரிசுத்தமாக ஆரம்பிக்கும் என்னால் தான் உல பரிசுத்திற்குரிய வழிமுறைகளிலே நோன்பு பிரதான இடத்தை வகிக்கிறது ஒரு அதிசய சொல்வாள் தூமு நீங்கள் நோன்பு நோட்டு கொள்ளுங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள் ஆரோக்கியம் மருத்துவம் என்பது இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா அரை வசனத்தில் முழு மருத்துவத்தையும் சொல்லிவிட்டது என்றார்கள் கேட்டார்கள் என்ன சொன்னார்கள் வரா துரி பூ சாப்பிடுங்கள் பறகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்றால் என்ன அப்பா ரீசார்கள் சாப்பிடப்படுமோ குடிக்கப்படுமோ அவைகள் தான் என்றார்கள் பசி வந்து சாப்பிடுவது பசியை உணர்ந்து சாப்பிடுவது பசியின் அளவு சாப்பிடுவது எங்களுடைய வயிறுகள் எல்லாம் பெரும் வயிறுகள் ஆகிவிட்டன என்றால் நாங்கள் தண்ணீர் குடித்தாலே குடித்தாலே ஒரு லிட்டர் குடித்து விடுவோம் பாரு கக்கை எடுத்து மூச்சு விடாமல் தண்ணீர் குடிப்பவர்கள் நம்ம பலர் இருக்கிறார்கள் முழுமையாக அவனுடைய கிட்னியை பாதித்துவிடும் கிட்னி பாதிக்கப்படுவது தண்ணீரின் மூலமாக கூடுதலாக தண்ணீர் குடிப்பது இதே போன்று குளோரினேஷன் வாட்டர் குளோரின் போட்ட தண்ணீரை அருந்துவது நீங்கள் கேட்பீர்கள் என்ன தண்ணீர் கிடைக்கிறது நான் சொல்வேன் நீங்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் வீட்டுக்கு லட்சம் ஒதுக்கு முப்பது லட்சத்தை லட்சம் ஒரு வீட்டுக்கு ஒதுக்குகிறீர்கள் என்றால் முப்பது லட்சத்தை தண்ணீருக்கு ஒதுக்குங்கள் கஷ்டப்பட மாட்டீர்கள் வீடு கட்டும் பொழுது மாத்திரம் செலவு சித்தாயங்கள் கண்மூடித்தனமாக நடைபெறும் சாதாரண ஏழையுடைய வீட்டை எடுத்து பார்த்தால் இருபது முப்பது லட்சம் செலவு இருப்பான் எங்கிருந்தாலும் அவருக்கு பணம் கிடைத்து விடும் அதை பரிசுத்தமாக சாப்பிடு முடியும் என்றால் அது விழுங்காது அதுக்கு நியாயம் கற்பிப்பான் எதையாவது சொல்லி அதிலே வெற்றி அதை பார்ப்பான் இது மனிதனுடைய பண்பு அவனுடைய நிலைப்பாட்டை அவன் விடமாட்டான் விட்டு கொடுக்க மாட்டான் உண்மைக்கு முன்னால் அது வீட்டுக்கு கொடுக்க படவில்லை என்றால் அது பெருமை என்றார்கள் அடியார்களே பரிசுத்தமான தண்ணீரை குடிப்பது கிணற்று தண்ணீர் மலை தண்ணீர் ஆற்று தண்ணீரை யாவது குடித்துக் கொள்ளுங்கள் இந்த கிளாயினை விட்டு விடுங்கள் அப்படி என்றால் கிருமி இருக்கிறதே இந்த மசிது நுள்ளால் தண்ணீரை விட கூடுதலாக கிருமி இருக்கிறது காற்றிலே எந்த அளவு கிருமி இருக்கிறதோ அந்த அளவு தண்ணீரிலே கிருமி கிடையாது அப்படி என்றால் தண்ணீர் காற்றுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் கொஞ்சம் காலம் சென்று பாருங்கள் நீங்கள் இந்த புத்திசாலிகள் எல்லாம் மூக்கிலே பிளக் அடித்துக் கொண்டு திரிவார்கள் பார்ப்பீர்கள் அடிப்பார்கள் மூக்கிலே என்னமோ பாதிப்பார்கள் என்றால் இந்த பூக்கால் உள்ளே போய்விடும் வாயிலிருந்து கெட்டவைகள் ஒவ்வொரு நாளும் வெளியாகின்றன ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டிலும் அதையும் சேர்த்து மூடிவிட்டு அது இங்கே வந்து அங்கே டிரான்ஸ்பர் ஆகிவிடும் சுகாதாரம் என்ற பேரில் மடமையிலே வாழ்கிறோம் அறியாமையிலே வாழ்கிறோம் எங்களுடைய அறிவியலின் தலங்கள் இங்கே எங்களை கொண்டு போய் சேர்த்து விட்டன யார் யார் அதனை மக்களிடம் போதித்தார்களோ அவர்கள் அதற்குரிய குற்றத்தை ஜேபத்தில் அனுபவிப்பார்கள் அதிகமாக தண்ணீர் குடிக்க யார் சொன்னார்களோ ஆறு போட்டல் எட்டு போத்தல் என்றார்கள் கிட்னி பெயில் ஆகும் வரை எட்டு போத்தல் என்பார்கள் கிட்னி பெயில் ஆனதன் பின்னால் எண்பது எம்எல் என்பார்கள் கிட்னி பெயில் ஆகும் வரை நீங்கள் கிட்னி பேஷண்டிடம் இதனை கேட்டு பாருங்கள் நான் சொல்வதை கேட்டு பாருங்கள் கிட்னி பெயில் ஆகும் வரை குடி என்பார்கள் கிட்னி பெயில் ஆன உடனே எண்பது எம்எலுக்கு மேலால் குடிக்காத என்பார்கள் அப்படியான ஒரு ஆச்சரிய சுகாதாரம்லைகள என்னடியால் அதிலே உயிர் ஓக்கம் இருக்க வேண்டும் அல்லாஹு தாரா உயிர்களை எல்லாம் படைத்தான் குரானிலே அல்லாஹுள்ளீரில் இருந்து படைத்தான் وانزلنا من السماء ماءا قهورا لنحيي به بلدة ميتا ونسقيها مما خلقنا انعاما واناثا كثيرة قرانனுடைய சூரۃ فرقان இந்தாயத்துல இந்த ஆயத்து இருக்குது பாருங்கள் நாங்கள் வானதுல இருந்து தண்ணீர் இறக்குகிறோம் அசெட்டவிலே யாதன் மூலமாக உயிர்ப்பிக்க ولنحيي به بلدة ميتا தென்தூர்வில யாதன் மூலமாக உயிர்ப்பிக்க ونسقيه مما خلقنا انعاما واناثا كثيرة காலனடிகலை பயிர் பச்சைகளை அதன் மூலமாக நீர்ப்புகட்ட என்று அன்பு நல்லா நல்ல உயிரோட்டம் இல்லாத உண்டாகும் கிட்னியின் மூலமாகத்தான் உயிரோட்டம் உண்டாகும் உடம்பிலை என்ன்தான் கிட்னி கெட்டுவிட்டால் உயிர் போயிடுவோம் என்ற பயம் ஏற்படுகிறது கிட்னியின் மூலம்தான் உடம்பிலே உயிரோட்டம் உண்டாகும் உயிர் சக்தியை கிட்னி தான் தண்ணீரில் இருந்து உள்வாங்குகிறது சிறு குடல் வரை சமைப்பாடு கோரி அங்கிருந்து கிட்னியை நோக்கி நகருகிறது கழிவுகளை எல்லாம் சிறுநீர் அப்பை நோக்கி நகர்த்துவது கிட்னி சிறுநீராக எல்லாம் நெஞ்சுக்குள்ளால் வைத்திருக்கிறார் நெஞ்சங்களுக்குள்ளால் உள்ளவைெல்லாம் மருத்துவம் குரான் என்று குறான் சொல்கிறது அல்லாஹு உங்களுடைய ரப்பின் புறத்தில் உங்களுக்கு உபதேசமாக நெஞ்சங்களிலே உள்ளவைகளுக்கு மருத்துவமாக வந்து என்று குறான் சொல்கிறது குரானை ஓதுவது அதனை கேட்பது அதனை வாழ்க்கையிலே எடுத்து செயல்படுத்துவது அதனை உணர்வது அதனை விளங்குவது அதனை முயற்சி செய்வதெல்லாம் மருத்துவ குணத்தை எங்களுடைய உடலிலே தரும் நெஞ்சங்களுக்கு பலப்படுத்தும் இந்த குரானுடன் தொடர்பு வைத்தவர் போய் யாரிடமோ மருத்துவத்திற்காக நிற்கிற என்ன ஆச்சரிய யாருக்கு தொடர்பு இருக்கிறதோ அவன் தனக்கு தானே அநியாயம் செய்யாமல் அவன் அவனுக்கு நோய் வர மாட்டாது உலக வரலாற்றில் எதிரி ஆயிரத்தி வரை முஸ்லிம்கள் நோயாளிகளாக வாழவில்லை இஸ்லம் காலத்தில் நீங்கள் நோயாளிகளை காட்டுங்கள் சகாபாக்களுடைய காலத்தில் காட்டுங்கள் காலத்தில் காட்டுங்கள் சபா சாபிகளுடைய காலத்தில் காட்டுங்கள் நோயாளிகளை இஸ்லாம் மருத்துவத்தை தொகுக்கவில்லை என்கிறார்கள் அப்படியான முட்டாள்கள் அப்படியாத அப்படியான அறியாமையில் தத்தளிக்கின்ற அந்த முட்டாள்களிடம் நான் சொல்கிறேன் இஸ்லாம் தான் மருத்துவம் யாருக்கு மார்க்கம் மருத்துவமாகவில்லையோ அவனுக்கு மருத்துவ மார்க்கமாகிவிடும் யாருக்கு மார்க்கம் மருத்துவமாகவில்லையோ அவனுக்கு மருத்துவ மார்க்கமாகி விடும் இந்த வார்த்தைகளை முடிவு வைத்து செய்யுங்கள் யாருக்கு மார்க்க மருத்துவமாகிவிடும் மருத்துவத்துக்காக எதையும் செய்வான் மார்க்கத்தை விட்டு விடுவான் தன்னுடைய சுகத்துக்காக தொழுகையை விடுவான் தன்னுடைய சுகம் என்று சொல்லி தன்னுடைய மானத்தை மரியாதையை படி கொடுப்பான் தன்னுடைய பெண்ணை நிர்வாகப்படுத்துவான் உட்கொள்வான் செய்வான் நீங்கள் சமுதாயத்தில் பார்க்கிறீர்களோ என்னுடைய கண்ணியத்தை துறப்பான் என்னுடைய இருபது லட்சம் தேவைப்படுகின்றது என்று அனைத்து பணக்காரன் மண்டி அடிப்பான் மசீதர்களுக்கு எல்லாம் கடிதம் எழுதுவான் பிச்சைக்காரனாக அறைவான் யாருக்கும் மார்க்க மருத்துவமாக மருத்துவ மார்க்கமாக விடும் ஒரு ஆண்டோர்கிறது நெஞ்சங்களுக்குள்ளார் குரான் மருந்து என்று சொல்கிறது இந்த நெஞ்சுக்குள்ளால் எங்களுக்கு இருக்கின்ற உறுப்புகளை நீங்கள் பாருங்கள் இங்கே இருந்து இங்கே வரை இந்த பகுதி வரை இந்த விழாக்கள் முடிவுறும் வரை பகுதி இருக்கிறது இதனைத்தான் நெஞ்சங்கள் என்று சொல்லப்படும் சுர் என்றுதான் பொ கொரான் சொல்கிறதுர் என்றால் நெஞ்சு என்று பொருள் சுதூர் என்றால் அதனுடைய பன்மை நெஞ்சங்கள் நெஞ்சங்கள் என்று வந்தால் விழாக்கள் வரை எல்லா பகுதிகளும் இதற்குள்ளால் இங்கே உள்ளம் இருக்கிறது சரியாக நெஞ்சினுடைய சென்டரிலே உள்ளம் இருக்கிறது அதனை சுத்தி நுரையீரல் இருக்கிறது உள்ளத்துக்கு வலப்பக்கமாக உள்ளத்திலே பட்டும் படாமலும் கல்லீரல் இருக்கிறது மண்ணீரல் இருக்கிறது பின்ன இவைறு மறந்துவிடாதீர்கள் யாரெல்லாம் விளக்கமற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் விளங்கிக் கொள்ளட்டும் யாரெல்லாம் அறியாதவர்களாக கதைத்து குதரித்திருக்கிறார்களோ அவர்கள் விளங்கிக் கொள்ளட்டும் அல்லாஹுடைய புறான் قوله ودل القريه نوى ديوار ونزل من القران ما هو شفاء ورحمه للمؤمنين ولا يزيد الظالمين الا خساره ان القران لنزله الله تعالى يرتقي ذكران ما هو شفاء اذ امتكوريا مرتو ومرندو عدنه ورحمه மேலும் அருளை யாருக்கு இந்த குரானை விசுவாசிப்பவர்களுக்கு என்று சொல்லிவிட்டு சொல்கிறான் குரானுடைய முடிவுக்கு வரவில்லை தொடர்ந்து சொல்கிறான் அநியாயக்காரர்களுக்கு நம்பாமல் வேறு விதத்தில் மருத்துவத்துக்கு முயற்சி எடுத்தவர்களுக்கு கை சேதத்தை தவிர வேற வேதையும் இந்த குரான் அதிகரிக்க செய்யாது என்று குரான் சொல்கிறது யாரெல்லாம் குரானை விட்டுவிட்டு யார் யாரிடமோ சென்றார்களோ குப்பார்களிடம் யாரெல்லாம் அநியாயக்காரர்களிடம் யாரெல்லாம் சுகத்தை சுகத்தை நோய் என்றார்களோ நோயை அவர்களிடம் சென்றார்களோ அவர்களுக்கு இந்த குரான் அநியாயத்தை அந்த அநியாயக்காரர்களுக்கு கை சேதத்தை தவிர வேறு சொல்கிறது எனவே குரானுடைய மாதத்தை அடைந்து நாம் குரானை அதிகமாக ஓத வேண்டும் நீங்கள் முடியுமானால் பரிசுத்தமாக முயற்சி செய்யுங்கள் குரான் எங்களுக்கு பரிசுத்தமான உணவை மாத்திரம் தான் ஹலாலாக்கி இருக்கிறது கொண்ட விசுவாசிகளை பூமியில் உள்ளவற்றில் சம்பாதித்து மனமானவற்றை மாற்ற உட்கொள்ளுங்கள் மனமானவை என்றால் உடம்புக்கு பாதகம் உண்டாக்காதவை போலும் அலாலாக மாட்டாது உத்தரவாதத்துடன் சொல்கிறேன் இதில் முரண்படுவீர்களோ அவர்கள் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது என்னை சந்திக்கிறேன் வாருங்கள் கதைப்போம் தெளிவடைவோம் வாருங்கள் அமருவோம் தெளிவடைவோம் ஒரு போனும் கெமிக்கல் அரால் ஆகுவதில்லை உடம்புக்கு எது பாதத்தை உண்டாக்குமோ அது மனமானதல்ல இருக்கிறதோ உடம்புக்கு உகந்ததாக இருக்கிறதோ உடம்புக்கு நலவை மாத்திரம் தருமோ கெடுதியை தரமாட்டாரோ அதுதான் அலால் என்று குரான் சொல்கிறது ஒரு வசனம் அல்ல பத்து வசனங்களுக்கு மேலால் குரானில் இப்படியான வசனங்கள் இருக்கின்றன உங்களுக்கு அரால் ஆக்கப்பட்டவை பயிபாத் மாத்திரம்தான் இந்த நபி செல்லும் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு அரால் ஆக்கப்பட்டது பையபாத் மாத்திரம்தான் என்று புறான் சொல்கிறது எது உடம்புக்கு உவந்ததோ எது பாதாத்தை உண்டாக்க பின் எங்களோ இவை தயாரிக்கப்படுகின்றன அவைகள் எதுவும் இந்த காலத்தில் விசுவாசிக்கப்படுபவை அல்ல அவைகள் அனைத்தும் கெமிக்கலை சுமந்தவை இருக்கலாம் அது சீனியாக இருக்கலாம் அப்படி என்றால் எப்படி வாழ்வது நான் சொல்கிறேன் வாழ்வதற்குரிய வழிமுறையை தேருங்கள் பிரச்சனையை சொல்கிறேன் பிரச்சனையை சொல்வதுதான் முதலாவது சொல்லுஷன் சொல்யூஷன் இல்லாமல் ஒரு பிரச்சனையை சொல்கிறார் என்று ஒரு போதும் எடுத்து சொல்வதுதான் முதலாவது சொல் இது பிரச்சனை என்று தெரியாது அவன் எவ்வாறு தவிர்த்து கொள்வான் நோய்கள் இல்லாமல் வாழ விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் மலானுடைய உண்மையான உன்னத பலன்களை பெற வேண்டும் என்று நாடுகிறோம் என்றால் கமலானுடைய உண்மையான சுகத்தை அடைவோம் என்று ஆசைப்படுகிறோம் என்றால் இது நோன்புடைய மாதம் இது குரானுடைய மாதம் என்று நினைக்கிறோம் என்றால் நாம் பயிர் நிரம்ப கூடாது எப்பாருடைய நேரத்தில் எதையோ உண்டுவிட்டால் உண்டு அதுதான் எங்களுடைய இரவு சாப்பாடு இல்லை பத்து மணிக்கு பின்னால் மீண்டும் சாப்பிட்டால் நான்கு மணிக்கு பத்து மணிக்கு சாப்பிட்ட சாப்பாடு சமிப்பாடு அடையாமல் வயிற்றில் இருக்கும் தூக்கத்திலே சமிப்பாடு அடைவது என்பது மிகவும் தூரமான விடயம் நோயாளிகளை பொறுத்தவரை தூக்கத்தில் சாப்பாடு சமிப்பாடு அடைவதில்லை கேளுங்க ஒருவனுடைய சாப்பாடு சமிப்பாடு அடைய அவன் விழித்திருக்கும் நேரத்தில் மூன்று மணி நேரம் போய்விடும் ஒரு சுகதேகியாக இருந்தால் ஒரு நோயாளி தூங்கும் நிலையில் அவனுடைய சாப்பாடு எவ்வாறு சமீபாடு அடையேகி இருக்கிறார் திண்டுவிட்டு தூங்குகிறார் அருகே எலும்பி திரும்ப சாப்பிடுகிறார் இவர் நோயாளியாக மாறாமல் என்ன நடக்கும் வயிற்றிலே சமிப்பாடு அடையாத சாப்பாடு இருக்கும் பொழுது போடப்படும் சாப்பாடு நோயாக மாறும் ஒரு கிலோ அரிசியை வைத்து நீங்கள் சமைக்கிறீர்கள் என்று வையுங்கள் வீட்டில் அடுப்பில் ஏற்றுகிறீர்கள் அரை வேகில் இருக்கும் போது அரை கிலோ அரிசியை ஒரு கிலோ அரிசி வெந்து கொண்டிருக்கிறது அரை இருக்கும் பொழுது இன்னும் ஒரு அரை கிலோ அரிசியை அதிலே போட்டு விட்டார் என்ன நடக்கும் என்ன நடக்கும் அதுதான் வயிற்றிலேயும் நடக்கும் ஒன்று சமிப்பாடு அடைந்து கொண்டிருக்கிறது இடைவெளியிலே இவர் ஊற்றுகிறார் குடிக்கிறார் வயிற்றிலே சமிப்பாடு அடையாததுடன் ஆரோக்கியமான வாழ்வு சீரான சமிப்பாட்டுக்கு பின்னால் சீராக கழிவுகள் வெளியாகுவது ஆரோக்கியமான வாழ்வு சீரான சமிப்பாட்டுக்கு பின்னால் சீராக கழிவுகள் வெளியாகுவதற்கு சொல்லப்படும் இதனால்தான் நாங்கள் டாய்லெட் போய் வந்தால் சிறுநீர் கழித்தால் மலம் கழித்தால் துவா வருகிறோம் ஒவ்வொரு காலில் என்னை விட்டும் நோயை வெளியாக்கினாய் தொந்தரவு தரக்கூடியதை வெளியாக்கினாய் என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தாய் என்று துவா செய்கிறோம் அல்லாவுக்கு வருவோம் அந்த அல்ல புகழனை வெளியே தந்தான் கழித்து விட்டு ஓதுகிறோம் என்று சமிப்பாடு அடைய விட வேண்டும் சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் பருசுத்தமாக பருக வேண்டும் இன்று பாருங்கள் ஒவ்வொரு விதமான பானங்கள் சாஃப்ட் டிரிங் என்று மேலும் கோடியர் பாட்டில் என்று போன்ற அவைகள் எல்லாம் கெமிக்கல் அவைகள ஏன் அருந்துகிறோம் ஏன் குளிர்பான மருந்துகிறோம் குழுமையை எத்தனை விரும்பினார்கள் நிலத்தினுடைய மண்ணிலே குளிரான தண்ணீர் மண்முட்டியை வைத்திருந்து அதிலே குளிர்ந்த தண்ணீரை குடித்து பாருங்கள் நீங்கள் குளிரூட்டியில் குளிரை குடிப்பீர்கள் என்றால் சாப்பிடுவீர்கள் என்றால் உங்களுடைய உடம்புக்கு பயங்கரமான பாதகத்தை உண்டாக்கும் ஏன் இவ்வளவு நீளமாக பேசுகிறேன் என்றால் தமதானில் தான் நோயாளிகள் அதிகரிக்கிறார்கள் சுவதேகளை அதிகரிக்க வேண்டும் சுகம் நோன்பால் கிடைக்க வேண்டும் நோன்பால் தோம் கிடைப்பதற்கு பதிலாக நோயாளிகள் அதிகரிக்கிறார்கள் ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறோம் கட்டுப்படுத்தும் சாப்பிடும் மாதம் அல்ல நிறைய சாப்பிடும் மாதம் அல்ல மசித்களிலே கஞ்சி வழங்கப்படும் என்றால் வீட்டுகளிலே சாப்பாடு சமைக்கக்கூடாது ஏனென்றால் இது ஒரு உணவு ஆரம்ப நாளையில் இலங்கையுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள் இலங்கையில் தான் கஞ்சி ஆரம்பமானது உலகில் இன்று இலங்கையில் தான் கஞ்சி இருக்கிறது தென்னிந்திய பகுதிகளில் சில இடங்களில் இருக்கின்ற காரணம் இலங்கையர்களுடைய பிரதிபலிப்பு உலகில் எங்கேயும் நீங்கள் கஞ்சை காண மாட்டீர்கள் இங்கே அல்லாமல் ஏன் செய்தார்கள் என்றால் அந்த காலத்து மக்கள் ஏழைகளுடைய பற்றியை உணர்ந்து அவர்களுக்கு காப்பாற்றுக்கு வழியில்லை இரண்டு கோப்பை கஞ்சி கொடுப்பார்கள் ஒரு தலைக்கு ஒரு கோப்பையை குடித்து மகளிப்பு சாப்பாடு முடிந்துவிடும் இன்னொரு கோப்பை அறுத்து வைத்திருப்பார்கள் இது அவர்களுக்கு சாப்பிட வழி இல்லை என்று கொடுத்தது இன்று ஏன் கொடுக்கிறோம் நான் ஒரு நாள் ஒரு சாதாரண கணக்கீடு செய்தேன் இலங்கையில் ஒரு மாத இந்த ரமதானுடைய கஞ்சிக்கு குறைந்தது அறுபது கோடி ரூபாய்க்கு மேலாக செலவிடுகிறார்கள் சாதாரணமாக செய்தால் அறுபது கோடி ரூபாய்க்கு மேலால் செலவிடப்படுகிறது ஏன் செய்கிறோம் மாதம் இது பசியை உணரும் மாதம் அப்படி கஞ்சி கொடுக்கிறீர்கள் என்றால் வீடுகளிலே சமைக்காதீர்கள் யதார்த்தத்தை சொல்கிறேன் யாரும் எடுக்கலாம் விட்டு எதிர்க்கலாம் பிரச்சனை கிடையாது உண்மை உண்மையாக தான் இருக்கும் பத்தாயிரம் பேர்கள் அதனை பொறுப்பி தரும் உண்மையுடைய நிலை உண்மையை விட்டு புறம்பாக மாறாது பொய் பொய்யாக இருக்கும் பத்து லட்சம் பேர் உண்மைப்படுத்தியதால் எனவே சுகதேக வாழக்கூடிய ஒரு ரமதானா குரானின் மூலமாக சுகத்தை அடையும் ஒரு ரமதானா இந்த ரமதான் மாற வேண்டும் அல்லஹு அப்படியான உன்னதமான ஒரு ரமதானை அனுபவித்து இதே போன்ற இரவு வழக்கங்களிலே குரானுடைய திலாவத்திலே மௌனம் பேணுவதிலே நல்ல இபாதத்துகள் மூலமாக அல்லாஹ் நெருங்கி அவனுடைய உண்மையான தப்புவா இந்த தப்புவாவை ரமலான் எங்களிடம் வழிபார்க்கிறதோ அந்த தப்புவாவை கூடிய உன்னத முத்தத்தை நாம் அனைவரையும் மாற்றி அருள்வானா எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா நம்மள யாரெல்லாம் மோசாகி விட்டார்களோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயா ர பரிபூர்ணமாக நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக ஆக்குவாயா நீ பொருந்திக்கொள்கின்ற ஒரு ரமதானாக எங்களுக்கு இந்த ரமதானை ஆக்கி தருவாய் எல்லா நலவுகளையும் அடைய நோபிக் செய்வாயா எல்லா கடுதலை கெடுதிகளில் இருந்தும் மீள செய்வாயா நரக விடுதலை அடைய நோபிக் செய்வாயா உண்மையான தோகாவை இந்த ரமதானில எங்களுக்கு நான் எங்களுடைய உற்றார் உறவினர்களை இரத்த உறவுகளை எங்களுடைய இரத்த பந்தங்களை எங்களுடைய எல்லா உறவுகளையும் தேர்ந்தெடுக்க தோப்பை செய்வானா செய்வாயா உன்னதமான ஒரு ரமலான ஒரு ரமலானா திருப்பி உள்ள ரமானை நோயாளிகள் நம்ம இருக்கிறார்கள் அவர்களுக்கு சுகமாக ஆக்குவாயா எத்தனையோ கடனாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்குரிய விமோசனமாக ஆக்குவாயா எத்தனையோ பொறுப்புகளுடன் தத்தளிக்கும் மக்கள் இருக்கிறார்களையல்லா அவர்களுடைய பொறுப்புகளை அவிழ்த்து விடும் ரமலானா இந்த ரமலானை உன்னுடைய தூதர் சல்வல்லேசம் அவர்கள் செய்வாயா நல்லா யாரெல்லாம் கபடிகளாகிவிட்டார்களோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயா எங்களுடைய இறுதி நல்லதாக ஆக்குவாயா எல்லா இந்த ரமதானிலும் எதிரிகளுடைய சதிவலையிலே இந்த முஸ்லீம்கள் எல்லாம் எங்கெல்லாம் சிக்கொண்டிருக்கிறார்களோ எல்லா பர்மாவிலும் சிரியாவிலும் இது போன்ற உலக எந்தெந்த டிக்குகளிலெல்லாம் முஸ்லிம்கள் நொம்பலப்படுத்தப்படுகிறார்களோ யா அந்த அநியாயக்காரர்களை அவர்களை தடுத்து நிறுத்துவாயா அவர்களே யாருக்கெல்லாம் நீ நேர்வழியை எழுதிவிட்டாயோ அவர்களுக்கு நேர்வழி அளிப்பாயா இல்லாமல் யாரெல்லாம் தலைவீதியிலே நேர்வழியும் இல்லாமல் மூதேவிகளாக முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ அவர்களை இந்த உலகத்துக்கு ஒரு பாடம் புகட்டி அழித்து விடுவாயா அது சமுதாயம் அழித்தது போன்ற அழிப்பாயா முஸ்லிம்களை நீ கேவலப்படுத்தி விடாத அப்ப உன்னை நம்பிய மக்களை உன்னுடைய களிமாவை ஏற்றுக்கொண்டவர்களை உன்னுடைய விரும்புகின்றவர்களை அந்த உன்னதமான முஸ்லிம்களை இஸ்லாத்தை நீ கேவலப்படுத்தி விடாது இருப்பாரா அவர்கள் யாரும் நீ அல்லாத யாருக்கும் சுஜில் செய்யவில்லை உனக்கு மாறுபாடுகள் செய்திருப்பார்கள் ஆனால் இந்த தலையை உனக்கு அன்றி பூமியில் வைத்திருக்க மாட்டார்கள் அந்த ஒரு விவாதத்தை மாத்திரம் அவர்களுடைய ஒரு உறுதிப்பாட்டை மாத்திரம் நீ கபூல் செய்தாலும் அவர்களுக்கு நீ விமோசனத்தை அளிப்பாயா நல்ல மறுமரிசியான நிலையை இந்த உலகிலே ஏற்படுத்துவாயா எதன் மூலமாக ஏற்படுத்த நிறைக்கிறாயோ அதன் மூலமாக ஏற்படுத்துவாயாக்களை கபூல் செய்வாயா அவன்